ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கிளி தேடும் மரம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா ஐந்தாம் அத்தியாயம் முதல் ஏழு வசனங்கள் இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசரு கேட்ட ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சைப் பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது எர்சலேமின் குடிகளே யூதாவின் மனுஷரே எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள் நான் என் திராட்சைத் தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன நான் என் திராட்சைத் தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலையை எடுத்து போடுவேன் அது மேய்ந்து போடப்படும் அதன் அடைப்பை தகர்ப்பேன் அது மிதியுண்டு போகும் அதை பாலாக்கி விடுவேன் அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முச்சடியும் நெறிஞ்சிலும் முளைக்கும் அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார் சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே அவருடைய மனமகிழ்ச்சியின் ஆற்று யூதாவின் மனுஷரே அவர் நியாயத்துக்காக காத்திருந்தார் இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார் இதோ முறைப்பாடு என் திராட்சி தோட்டத்திற்கு செய்யாது மனப்பாட வசனம் என் திராட்சி தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டுவிட்டதும் இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ வாட் மோர் குட் ஹாவ் பின் டு மை வின் யோர் தட் ஐ ஹவ் நாட் டன் இன் இட் ஆண்டின் இறுதி வாரத்திற்குள்ளே வந்திருக்கிற நாம் எஞ்சிய நாட்களை தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதிலே செலவழிப்போம் கனியற்ற கிறிஸ்தவன் ஒரு முரண்பாடு கனி கொடுத்தல் என்றால் பெருகுதல் என்று பொருள் பிறரை மீட்கவே நாம் மீட்கப்பட்டோம் பிறரை ஆசீர்வதிக்கவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம் ஏசு சொன்னார் நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் யோவான் பதினைந்து பதினாறு மனிதரை பிடிப்பதே நமது அடிப்படை அழைப்பு என்பதை பிரியமானவர்களே நாம் மறவாதிருப்போம் கனி கொடுப்பது நமது விருப்பத்தை அடுத்ததல்ல அது நமது கடமை Fruit bearing is not an option but it is an obligation. இயேசு கண்ட அத்திமரம் பச்ச பசையலென்று அடர்த்தியான இலைகள் நிறைந்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாயிருந்தது அவர் அந்த மரத்தை அணுகியது முற்கனிகள் இருக்க வேண்டிய காலத்தில் தான் மார்க் பதினோராம் அத்தி ஆயத்தில் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் முற்கனிகளின்றி அதாவது இலைகள் மட்டுமே இருந்தால் அம்மரம் அவ்வாண்டு காய்க்கவே காய்க்காதாம் அதன் மாய்மாலத்திற்காகவே இயேசு அம்மரத்தை சபித்தார் பக்திமான் போன்ற வெளி இறைஅரசின் விரிவாக்கத்திற்காகத்தான் நாம் என்னென்ன செய்கிறோம் என்பதை விட மிகைப்படுத்தி சொல்லுகிற ஒரு பழக்கம் பிரியமானவர்களே கணக்கொப்புவிக்க வேண்டிய நாள் வருகிறது இவ்வாண்டு முழுவதும் கடவுள் நமக்கு அருளிய ஆன்மீக உடலுக்கடுத்த பொருளாதார ஆசீர்வாதங்களை கொண்டு என்ன செய்திருக்கிறோம் என்று நம்மால் குறிப்பாய் சொல்ல தெரிய வேண்டும் ஐந்து தாளந்தை பெற்றவன் இன்னும் ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்று வந்து சொன்னான் இரண்டு தாளந்தை பெற்றவன் அதை கொண்டு இன்னும் இரண்டு தாளந்தை சம்பாதித்தேன் என்று வந்து அவன் கணக்கு அதிகம் ஆசிர்வதிக்கப்பட்டவரிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும் அது நியாயம் தானே இச்சம்பவத்தில் மரத்தை உடனே விட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆனால் இன்னொரு இடத்தில் அவர் சொன்ன அத்திமர ஓமையில் கனியற்ற மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கிருபையாக இன்னொரு ஆண்டையும் அவர் கூட்டி கொடுத்தார் அந்த பகுதியை வாசிக்கிறேன் லூகா பதிமூன்றாம் அத்தியாயம் ஆறாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் அவர் அப்பொழுது இயேசு ஒரு ஓமையையும் சொன்னார் ஒருவன் தன் திராட்சிய தோட்டத்திலே ஓ ஓர் அத்திமரத்தை நட்டிருந்தான் அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி இதோ மூன்று வருஷமாக இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன் ஒன்றையும் காணவில்லை இதை வெட்டி போடு இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான் அதற்கு அவன் ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் கனி கொடுத்தால் சரி கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார் மூன்று ஆண்டுகளாக நிலத்தை கொத்தி உரமிட்டு நீர்ப்பாய்ச்சி வளர்த்த போதிலும் அதிலே கனியை தேடின போது பெருத்தை ஏமாற்றம் ஓராண்டில் இருமுறை கனி கொடுக்க வேண்டிய அத்திமரம் கனியற்றிருந்தது எத்தனையோ பிரசங்களை கேட்டும் கனியற்ற வாழ்க்கை அத்திமரம் கனி கொடாதது மட்டுமல்ல நிலத்தையும் கெடுத்து கொண்டிருந்தது கனியற்ற வாழ்வு ஒரு தனிநபரை மட்டுமல்ல நபரை சார்ந்த மற்றவர்களையும் கெடுத்துவிடும் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று இரவில் படுக்கச் சென்று இருபத்தி ஆறு அன்று வெடியும் முன் ஈரான் நாட்டின் பாம் நகரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் உயிரோடு புதைக்கப்பட்ட பத்தாயிரக்கணக்கானோர் இருபத்தி நாலாம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிற்குள் நுழைய மாட்டோம் என்று நினைத்திருப்பார்களா ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி அன்று ஏற்பட்ட சுனாமியின் பாதிப்பை சிந்தித்தும் பார்க்க முடியுமா இரண்டாயிரத்தி ஜூலை இருபத்தி அன்று திடீர் வெள்ளத்தால் மும்பை நகரில் அத்தனை சோக சம்பவங்கள் நிகழும் என்று யார் நினைத்தது பிரியமானவர்களே வரும் ஆண்டில் நமது நேரத்தையும் பலத்தையும் ஆத்துமாக்களை ஆதாயம் அண்ண செலவிடுவோம் என்று தீர்மானிப்போம் இனியும் காலம் தாழ்த்தாமல் மிஷினரி அழைப்பிற்கு கீழ்ப்படிவோம் தனியார் ஆத்துமாதாயத்திலும் சுற்றுப்புற நற்செய்தி பணியிலும் நம்மை தீவிரமாக ஈடுபடுத்துவோம் இன்னும் ஏனோதானோ வென்றிருந்தால் மரம் வெட்டப்படும் அல்லது தோட்டம் வேறொருவருக்கு கொடுக்கப்படும் கீர்த்தனையிலே நம்முடைய இருதயத்தை கவ்வி பிடிக்கிற ஒரு பாடலில் இருந்த ஒரு கவி கத்தி அழைச்சி மொத்தமாக கூடி காக்கைகள் உண்பது போல் நாம் பெத்த இன்பத்தை மற்றவரோட பகிர்ந்தளிக்கணும் தானே உப்பத்த மீன் குப்பைக்கு போவது போல அப்பன் கிறிஸ்தையனின் நச்செய்திதனை அறிவிக்காம கிறிஸ்தவனே இல்ல இன்னொரு முறை வாசிக்கிறேன் பழைய காலத்து பாடல் கத்தி அழைச்சி மொத்தமா கூடி காக்கைகள் உண்பது போல் நாம் பெத்த இன்பத்தை மற்றவரோட பகிர்ந்தளிக்கணும் தானே உப்பத்த மீன் கொழம்பு குப்பைக்குள் போவது போல அப்பன் கிறிஸ்தய்யனின் நச்செய்திதனை அறிவிக்காம கிறிஸ்தவனே இல்ல என் திராட்ச தோட்டத்துக்கு செய்யாது நான் விட்டு விட்டதும் இனி கூடியதும் ஏதும் உண்டோ வாட் மோர் could have been done to my vineyard that I have not done in it எங்கள் மகாபெரிய தேவனே கிருபையாக எங்களை இந்த ஆண்டின் இறுதி வாரத்திற்குள் கொண்டு வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் இந்த ஆண்டின் துவக்க நாட்களை பார்த்த ஏராளமான பேர் சிறு குழந்தைகள் கூட கர்த்தாவே இந்த இறுதி நாட்களை பார்க்க முடியவில்லை கிருபையாய் இரக்கமாய் அன்பாய் நாட்களை நீர் எங்களுக்கு கூட்டிக் கொண்டே வருகிறீராண்டவரை இனியும் நாங்கள் ஏனோதானவென்றிராதபடி கனியற்ற மரங்களாய் நாங்கள் நிலத்தை கெடுத்துக்கொண்டிராதபடி உமக்காய் கனி கொடுக்க அநேகரே கிறிஸ்துவின் மந்தையிலே சேர்க்க ஆசீர்வாதிகம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாமல் வெளியில் இருக்கிற அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கடத்த கர்த்தாவே நீங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் கேவலம் ஒரு காக்கை கூட தனக்கு ஆகாரம் கிடைத்தவுடனே கா கா என்று மற்ற காக்கைகளை கூப்பிட்டு சேர்ந்து உண்ணுமே கிறிஸ்தவர்களாக நாங்கள் சுயநலவாதிகளாக இருக்கிறோமே நாங்கள் பெற்ற இன்பத்தை உலகத்திற்கு நாங்கள் இன்னும் அறிவிக்கவில்லையே கர்த்தாவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பதினொன்றரை மாதங்களை இந்த ஆண்டிலே நாங்கள் வீணாக கழித்து விட்டோம் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நபருக்கு கூட நாங்கள் உண்மை பற்றி அறிவிக்கவில்லை கர்த்தாவே எங்கள் மேல் கிருபையாயிரும் இந்த இறுதி வாரத்தில் எங்கள் வாழ்க்கையை குறித்து நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிற இந்த நாட்களிலே தேவரீர் தொடர்ந்து எங்களோடு பேசும் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்ய உதவி செய்யும் இனியும் காலம் தாழ்த்தாமல் அழிந்து கொண்டிருக்கும் ஆத்தமாக்களை நோக்கி விரைய நரக வாசலிலே நின்று கொண்டு அங்கே விரைந்து கொண்டிருக்கிற லட்சங்களை தடுத்து நிறுத்த கர்த்தாவே எங்களை முதுகலும் உள்ள கிறிஸ்தவர்களாக நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்